மூன்றாம் முதல் ரெண்டு வசனங்கள் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று மனுஷர்களுடைய நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு பழையாடும் புதிய ஏற்பாடும் பல விதங்களில் சுட்டி காட்டுகிறது நாம் இதுவரைக்கும் பத்து பிரியர்களை பார்த்திருக்கிறோம் ஒன்று தற்பிரியர் இரண்டாவது பணப்பிரியர் இது ரெண்டும் ரெண்டு தீமத்தையும் மூன்று இரண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது இரண்டாம் தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தின்படி ஜனங்கள் சுகபோக பிரியராக இருப்பார்கள் நான்காவது கலாத்தியர் ஒன்று பத்தின்படி ஜனங்கள் மனுஷரை பிரியப்படுத்துவர்களாய் இருக்கிறார்கள் ஐந்தாவது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பத்தின்படி ஜனங்களில் அநேகர் இரத்த பிரியர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆறாவது ஏசாயா ஐம்பத்தி பத்தின்படி ஜனங்களில் அநேகர் நித்திரை பிரியர்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள் ஏழாவது ஜனங்களில் ஒரு கூட்டம் மதுபான பிரியர்களாக ஒன்னு திமுத்தி மூன்றாம் அதிகாரம் வசனத்தின்படி ஜனங்களில் அநேகர் இந்த நாட்களில் மதுபான பிரியர்களாக மாறுகிறார்கள் எட்டாவதாக நீதிமொழிகள் பதினேழு பத்தொன்பதின்படி வாது பிரியர்களாக பாதகப் பிரியர்களாக பேசிக்கொண்டே இருக்கிறவர்களாக ஆர்குமெண்ட் பண்ணக்கூடியவர்களாக அதனால் பெரும் பாதகத்துக்குள்ளே போய் சிக்கிக்கொள்ளக்கூடியவர்களாக ஜனங்களுடைய நிலவரம் போய்கொண்டிருக்கிறது ஒன்பதாவதாக நீதிமொழிகள் 23 மூன்று இரண்டின்படி ஜனங்களில் அநேகர் போஜன பிரியர்களாக மாறுகிறார் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இரண்டில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறார் ஜனங்களில் அநேகர் போஜன பிரியர்களாக அடுத்து பத்தாவதாக நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று பதினேழில் பார்க்கும் பொழுது ஜனங்களில் அநேகர் சிற்றின்பிரியர்களாக ஒரு நேர ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணுகிறார்கள் உல்லாச வாழ்க்கை வாழ்கிறார்கள் இது இன்றைக்கு ஜனங்களுடைய தற்போதைய நிலவரமாக இருக்கிறது உல்லாச வாழ்க்கை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது பதினொன்று பிரசங்கின் புஸ்தகம் அதிகாரம் பத்தாம் வசனம் பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை திருப்தி அடைவதில்லை பணப்பிரியன் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் பதினோராவது செல்வ பிரியன் செல்வத்துக்கு மேல அவங்களுக்கு ரொம்ப ஆசை செல்வம் என்று சொல்லும் பொழுது ஒன்று நகை மற்றொன்று நிலம் வீடுகள் அதாவது தமிழில் சொல்லுவாங்க அசையும் சொத்து அடுத்து அடுத்தது அசையா சொத்து நிலம் வீடு பில்டிங் காம்ப்ளெக்ஸ் இது ஒரு ஸ்பிரிட்டு அது வாடு கட்டிகிட்டே இருக்கணும் கடன் வாங்கினாலும் கட்டிகிட்டே இருப்பான் வீடு வேலை வீடு வாங்கிட்டே இருப்பான் நிலத்துக்கு மேல நிலம் வாங்கிகிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு ஆவி இன்னொரு பகுதியில் நகை பணம் இது அவங்களுக்கு செல்வம் பைபிள் என்ன சொல்லுது நம்ம அப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோமான்னு பாருங்க நம்மள அநேகர் செல்வ பிரியர்களாக மாறுகிறோம் செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைகிறது இல்லை ஏன்னா அவனுக்கு வந்து திருப்தி அடைய முடியாது பைபிள் அப்படி சொல்லுது ஒரு சிலர்லாம் நிலத்துக்கு மேல நிலம் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு மேல வீட்டு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அதை நிறுத்ததுக்கு முடியாது வாசிங்க ஏசாய தெற்கு தரிசன புஸ்தகத்தில் அப்படி ஒரு வசனம் உண்டு தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமா இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடம் இல்லாமல் போகும் மட்டும் வீட்டை சேர்த்து வயலோட வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ எப்படி இப்படி வேதத்தில் பல காரியங்கள் இருக்கு தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாக இருக்க முடியும் தனக்கு மட்டும்தான் இடம் வேணும் வேற எவனுக்கு இடம் இருக்கக்கூடாது அது ஒரு செல்வ பெருக்கு யோபு சொல்கிறாரு தங்கத்தை பார்த்து நான் முத்தம் செய்து நீ என்னுடைய துணை என்று சொல்வேனானால் அது விசாரிக்கப்பட வேண்டிய குற்றம் என்று பேசுகிறார் என் கையை நானே முத்தம் கொடுத்து நான் மகிழ்ந்தது உண்டானால் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி நீ என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை மு முத்தி செய்தது விசாரிக்க மறுதளிக்கிற ஒரு சுவாபத்தை இங்க இன்னொரு விதத்துல யோபு சொல்றாரு என் கைய மொத்தம் கொடுத்து தங்கன் தான் என்னுடைய ஆதரவு என் ஆஸ்தி பெரியது எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால் முத்தின்னா முத்தம் இப்படிலாம் அநேகருடைய கேரக்டர் இருக்கு ஒரு சிலர் பாருங்க ஓடி ஆடி உழைப்பாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது தமிழகத்திலே அப்படி சொல்லலாம் ஒருத்தருமே இல்லை ஆனா அவங்க சம்பாதிக்கிறதுக்கு முடிவும் இல்லை சேர்த்து வைக்கிறதுக்கு முடிவும் இல்லை ஒரு நான் அடிக்கடி சொல்லுவேன் தேசாயின்னு ஒரு ஆள் இருந்தான் இந்தியாவில் மெடிக்கல் கவுன்சிலில் அவன் தான் டாப் செக்ரட்டரியா இருந்தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க பேப்பர்ல தான் ஒரு ஒரு மெடிக்கல் காலேஜ் தொடங்கணும்னா சென்ட்ரல்லிருந்து அவன் தான் கையெழுத்து போடணும் மத்திய அரசு சார்பில் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜுன்னு எத்தனையோ கோடி வாங்க ஒரு காலேஜில் போய் ரெண்டு கோடி வாங்கும் போது கையெழுத்து போடும்போது பிடிச்சிட்டாங்க அவனை ரைட் பண்ணாங்க வீடு அவனுக்கு இருந்த எல்லா வீட்டையும் ஒரே டைம் ரைடு பண்ண ஆயிரத்தி கோடி கிடைச்சது எப்படி இருக்கும் எவ்வளவு ஆயிரத்தி கோடி திருப்பி அடுத்து இவ்வளவு வச்சிருக்கான வேற ஏதாவது வச்சிருக்கான ரைடு பண்ணா ஒன்றரை தங்கம் கிடைச்சது இவ்வளத்தையும் சேர்த்து வச்சு பெங்க இருக்கான் ஜெயில உட்காந்துருக்கான் எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க உனக்கு அது திருப்தி அடையில பாருங்களேன் ஆயிரத்தி எண்ணூறு கோடி இருக்கு ஒரு தண்ட பார்க்கு ரெண்டு கோடிக்கு தருவியா தருமாட்டியா தந்தா தான் கழுத்து போடுவேன் உலகம் செல்வ செல்வ பிரியன் செல்வத்தினால் என்ன செய்கிறது திருப்தி அடைகிறதுனால் கண்கள் திருப்தி அடைகிறது கேட்கிறது செவிகளும் திருப்தி அடைகிறது இல்லை அது பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் சினிமா பாட்டு கேட்கலாம் சினிமாவை பார்க்கலாம் கண்ணு திருப்தி அது பார்த்துக்கிட்டே இருக்கும் செத்து போன பிறகு கூட சிலர் அவருடைய கண்ணு மூடாது பாத்துருக்கீங்களா செத்த பிறகு கூட ஒரு சிலருடைய கண்ணு மூடாது அவனும் பிடிச்சி பிடிச்சி இழுத்து இழுத்து வச்சு பார்ப்பான் மூடாது வாய் மூடாது பேசிக்கிட்டே இருந்த வாய் எப்படி மூடும் பார்த்துக்கிட்டே இருந்த கண்ணு எப்படி மூடும் ஒரு சிலருக்கு சாவு வராது இழுத்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க போய் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க சொல்லுங்களே காசை கரைச்சி ஊத்துவாங்க பார்த்திருக்கீங்களா நகையை கரைச்சி ஊத்துவாங்க காசை பாலில் கரைச்சி வாயில ஊத்துவான் அது குடிச்ச உடனே போய்டுவோம் அப்படின்னே அவங்களுக்கு புரிஞ்சுக்கோஹோ காசுல தான் இவங்க உயிரை நெஞ்சிட்டு இருக்க ஆடிட்டு இருக்கு இதே மாதிரி நம்ம ஆளுங்களுக்கும் கரைச்சி ஊத்தலாம் போகாதால்தான் போயிடுவான் பண ஆசை செல்வ பெருக்கால் செல்வ பெரியன் செல்வத்தினால் என்ன செய்யறது இல்லை திருப்தி ஆகிறது இருபத்தி ஒன்னு பதிமூன்று அவர்கள் செல்வான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சனப்பொழுதியிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள் எங்க இருந்து எங்க போறான் பாருங்க என்ன ஸ்பீட்ல இறங்குற பாருங்க அவர்கள் செல்வான்களாய் தங்கள் நாட்களை போக்கி கொண்டிருந்தார்கள் ஒரு ஷன ஒரு செகண்ட்ல எங்க போயிட்டான் எங்க இறங்கிடறான் பாதாளத்துல இறங்கிடறான் ஒரே ஸ்பீட் தான் ஹை ஸ்பீட் தான் பட்டுன்னு போயிடும் அதனால நம்ம இந்த நாட்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு சிலர்களை தரத்துறனாவே வச்சுக்கிட்டாரு அவனை பாருங்க அவன் கோயிலுக்கே வரல அரவுறையா வரான் அவனை ஆசீர்வதிக்கிறாரு அப்படிலாம் நீ யோசிக்காத உன்னே தருத்தரனா வச்சா தரத்தரனாவே பரலவுக்கு போயிடலாம் தப்பு கிடையாது ஒரு நாள் என்னடா இது இந்த ஐஸ்வர்யம் வீட்டுல போய் பிக்சர் எடுக்கிற துணிக்கிய சாப்பிட்டுக்கிட்டு யாரு கிடந்தா தருத்திரன் கடந்து அவன் பருக்கெல்லாம் நாய்கள் நோக்கி கடைசியில அவன் சேத்து போயிட்டானே அவனை கொஞ்சமாவது ஆசீர் வச்சிருக்கலாமே ஆனா அவன் போய் எங்க போயிட்டான் தருத்திரனாவே இருந்தான் போனது இங்க போயிட்டான் அபிரகாமின் மடிக்கு போயிட்டான் வந்து தடுக்க முடியாது ஆண்டர் ஒன் இந்த பாதையில கொண்டு போறாரு உடச்சின் வரைக்கும் வந்த காலங்களும் உண்டு ரோட்ல போறவங்க எல்லாம் ஜட்டைய வஸ்திரத்தெல்லாம் விரிச்சு செடியெல்லாம் ஓடிச்சு போட்டு யோதருடைய ராஜா வாழ்க்காங்க அதே ஒரு வாரத்துக்கு பிறகு அதே ரோட்ல யாரா வந்தாரு சிலுவை சுமந்தோம் வந்தாரு வாழ்ந்திருக்கவும் தெரியணும் இங்க நடந்தது என்ன செல்வ பிரியர்கள் செல்வத்தினால் திருப்தி அடைகிறது இல்ல அதனால செல்வமா வாழணும் நீ ஆசைப்படாத தருத்திரனா இருந்தா கூட பரவாயில்ல அப்ரஹாமின் மடிக்கு போ பரலவத்துல பாரடைஸ்க்கு போயிட்டீங்கன்னா தப்பிட்ட இல்லைன்னா சனப்பொழுதில் அவர்கள் எங்கே இறங்கினார்கள் பாதாளத்தில் இறங்கினார்கள் செல்வம் ஆண்டவருக்கு தேவையில்லை நம்ம காணிக்க நம்ம அப்படியா நீக்கெட் போட்டு போறாரா அவருக்கு அதெல்லாம் தேவையில அவர் காணிக்கை பட்டிக்கு வெளியே தான் இல்ல காணிக்கப்பட்டிக்குள்ளே இருந்தாரு காணிக்கைப்பட்டிக்கு பக்கத்துல இருந்தாரு அவ்வளவு பைபிள் அழகா சொல்லுகிறது உங்களுடைய செல்வம் அவருக்கு வேண்டியது இல்ல நெறி சங்கீதம் பதினாறு ரெண்டு ஓன் செல்வம் வந்து தேவைய தவிர அவருக்கு தேவையில்லே கர்த்தனை நோக்கி வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னதான் இந்த செல்வம் தேவையில்லை என்ன செல்வம் தேவை நிறைவும் அவருடையது அவர் அங்க உட்கார்ந்து அளந்து கொடுத்து நீ அதை வாங்கிக்கிட்டு நான் அதை செய்தேன் செஞ்சேன் சொல்லவே கூடாத அழகாவே சொல்லிருக்கு உங்களுடைய செல்வம் எனக்கு வேண்டியதா இராமல் யாருக்கு தேவையே ரெண்டு கூட்டத்துக்கு தேவை யாருக்கு ஆசைங்க மூணாம் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் மகாத்மா நீங்க காந்தியின் மட்டும் நினைச்சிட கூடாது தலை சிறந்தவர்கள் நடத்தி புக்காரர்கள் அவர்களுக்கு பெயர் என்னது மகாத்மா அவங்களுக்கு தான் தேவை காணிக்க கொடுக்கறீங்க நாங்க என்ன பண்றோம் ீங்க என்ன பண்றோம் எங்க பேர்ல இருக்கிறோம் அதிகமான காசு இருந்துச்சுன்னா கையில் வைக்க கூடாது பிரச்சனை அதனால போடுவோம் பேங்க்ல கிடைக்கும் அதுவும் பேர்ல இருக்கும் இருக்கும் யாருக்கும் தனிப்பட்ட விதத்தில் பேங்க் ஆபரேட் பண்ண உரிமை கிடையாது காசு அதிகமா கிடைச்சுதா இந்த மாதிரி வேலை ஏதாவது நடக்கும் காசு இல்லையா இப்படி கம்பியாகவே நீக்கும் என்னது இருந்தா செயல்படும் இல்லன்னா என்ன செய்யும் பேசாம இருக்கும் அது ஒண்ணு பாவம் கிடையாது ஐயோ கம்பியோடு நிக்கிறேன் நீ பாக்க வேண்டாம் அது கத்தர் தருவாரு அதனாலதான் பைபிள் சொல்லி இருக்கு எல்லாம் யாருக்கு தேவை பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் முனியும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு அது தேவையா இருக்கிறது மகாத்மாக்கள் வாங்கி சாப்பிட்டு படுத்துக்கிட்டு இல்ல அது வர்றதுக்கு முன்னாலேயே விசுவாசத்துல வேலையை செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இன்னும் வந்தா இதெல்லாம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே நெஞ்சு விசுவாசத்துல போய்கிட்டே இருக்காங்க முந்தைய கன்வென்ஷன் அது பாட்டுக்கு சோறு தண்ணி போட்டு வச்சுட்டே இருப்பாங்க அரிசி வந்திருக்காது ஜபத்திலேயே தீர்க்க தரிசன இன்னைக்கு ஊழியத்தில் அது வந்துருச்சு இது வந்துருச்சு கார் வந்துருச்சு வசதி வந்துருச்சு எல்லாம் செழிப்பா இருக்காங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறை அப்படின்னு ஏசாயா அறுபத்தி ஒன்று ஏசாயா ஒன்று நீங்களோ கத்தரின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் ஊழியக்காரங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன நீங்கள் ஆசாரியர்கள் நீங்கள் தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் நீங்க எதை அனுபவிப்பீங்க செல்வத்தை அனுபவிப்பீர்கள் பாச ஜக்கிட்ட போய் யார சொன்னா ஊழியக்காரங்க எல்லாம் அப்படி ரொம்ப லக்ஸுரிஸா இருக்காங்க வண்டியில தான் வராங்க அதுலதான் வராங்கன்னு அப்ப அவர் சொன்னாராம் எனக்கு வெளிநாட்டுக்கு போனா என் விசுவாசியா பிளைட் வச்சிருக்கான் அதுலதான் போறேன் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போனா எனக்கு விசுவாசி ஏதாவது வச்சிருக்கான் பிளைட் வச்சிருக்கான் நான் ஊழிய திணிவிட்டு அதுல போறேன் அதுல ஏன் போக கூடாது ஊழியத்துக்கு தானே செஞ்சேன் சுகபோகத்துக்காக தனியா எதுவுமே என்ன செய்யல செய்யலையே இப்ப நம்ம இதெல்லாம் செய்யறது ஊழியத்துக்காக செய்யறோமா சுகபோகத்துக்காக செய்யுமா இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க வெளியெல்லாம் கூட்டம் நடத்த முடியாது வாடகைக்கு எடுத்து அங்க கூட்டம் நடத்துறது நடத்துறதெல்லாம் எல்லா சபைகளும் ஆட ஆரம்பிக்கும் இடம் இல்லாதவா அவ்வளவு சொல்ல முடியாம நிசிவா தடுமாறுவான் அப்போ நமக்கு தான் எது சாதகமா இருக்கும் இந்த இடம் சாதகமா இருக்கும் புரியுதா உங்களுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் நாட்டுலாம் வந்துடுச்சு வெளிய மீட்டிங்லாம் நாட் அலவுடு ஒரு கவர் எப்பவுமே ஒரு லெட்டர் எழுதி வாங்குவான் தமுக்கத்துல என்ன சொல்லுவான் திடீரென்று கவர்மெண்ட் நிகழ்ச்சி நடந்தால் உங்களுடைய நிகழ்ச்சி என்ன செஞ்சுக்கணும் ஒன்னு போஸ்ட் போன் பண்ணணும் ரத்து பண்ணிக்கணும் இல்ல இடம் அப்படி ஒத்துக்கிட்டாதான் அதுக்கு என்ன செய்வான் இவங்களும் இது ஒரு தேவனுடைய ஒரு கிருபையினுடைய முன்னேற்பாடு அநேகாது பயங்கரமா கஷ்டப்படுறாங்க பாளையங்கோட்டை கன்வென்ஷன் நடத்துவாங்க போன வருஷம் சிஎஸ்ஐ ம் குட்டுக்கவே முடியாது கடைசியில அதனால நீங்க வந்து ஊழியத்துல அவங்க அப்படி இருக்காங்க சும்மா அந்த ரூம்ல உட்காந்துருக்காங்க கண்ணாடி போட்டிருக்காங்க கண்ணாடி எதுக்கு போட்டிருக்கீங்க எதுக்கு டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க இப்படி எல்லாம் ஒரு சில்லருடைய புத்துணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் வெள்ளது பாத் தூம் போதும் ரெண்டு பாத்ரூம் வைத்திருந்தால் போதுமே ஏ உனக்கு இதெல்லாம் இப்படி எல்லாம் ஆலோசனைக்கு நம்ம ஆளுங்களுக்கு புத்தி அப்படி வர்றது இந்த கம்பியை இதில் மாத்தி இருக்கலாமே நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போறியை சொல்லுகிறது செல்வத்தை என்ன செய்வாய் இருக்கா இல்லையா நான் சொன்ன வசனம் இருக்குல்ல வாசிச்சீங்களா ஜாதிகளின் செல்வத்தை நீ என்ன செய்வாய் சரி எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னு சொல்றீங்க எல்லாம் உங்களுக்கு தான் இருக்கு நானா சொன்ன மத்த வாசி எல்லாம் விட்டவன் எவன என்ன கிடைக்கும் ஒரு காரை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தா நாற்பது கார் நிற்கும் தீர்க்க தரிசனம் இரு நாமத்தின் நிமித்தம் எதையாவது விட்டால் அவன் துன்பங்களோடு கூட நூறத்தனையாய் அதை பெற்றுக் கொள்வான் மத்திய மார்க்க பத்தொன்பது இருபத்தொன்பதா என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரர் ஆவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயை ஆவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நூறத்தனையா மனைவி அடைவான் இல்ல தப்ப விளங்கிடக்கூடாது நம்ம ஆளுங்க வந்து குருட்டுத்தனமா எங்கிட்ட குறுக்க போய் சாடிடுவான் கிடைக்கிறது என்னன்னா நிலங்களை விட்டுட்டுறான் ஒரு அம்மா ஒரு அம்மா அப்பா அப்பா விட்டுட்டான் ஒரு தம்பி தங்கச்சியை விட்டுட்டான் இல்ல ஒத்தக்கே ஒரே பிள்ளாவ அதையும் விட்டுட்டான் எனக்கு அப்படிலாம் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கேன் ஒரு வீட்டில் ஒரே பிள்ளை தான் அந்த பிள்ளைங்க ஊழியத்துக்கு வந்துடுது ஒரு வீட்டில் மூணு பிள்ளைங்க மூணு ஊழியத்துக்கு வந்துடுது ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு ஊழியத்துக்கு வருது அந்த பேரண்ட்ஸ் தவியா தவிச்சு தானாவே சம்பாதிச்சு தானாவே விழுந்தாலும் எழுந்தாலும் அவங்க தான் அப்படிலாம் சி ஒனுக்காக தன்னுடைய பிள்ளைய பலிபடத்தில் வைக்கிறவங்க இருக்காங்க அவங்க பிள்ளைங்க கண்ணு முன்னால சாகுறாங்க அவர்களுடைய ஒப்பு கொடுத்தாலேயே சிலுவையில தொங்கி ஜீவனை விடும் இயேசு பார்த்துக்கிட்ட இயேசு தொங்குறத அப்படியே மரியா பார்த்து கண்ணீர் விட்டு கதறா ஒன்னும் செய்ய முடியல அப்பதான் யோசிச்சா ஒரு பட்டயம் உன் இருதயத்தை பிளக்கும் ஈரோலை பிளக்கும் இதெல்லாம் விட்டு வந்ததுனால இந்த செல்வம் ஆண்டவருக்கு தேவையில்லை இத மகாத்மாக்களுக்கு ஊழியத்துக்காக சபைக்காக சபையின் வளர்ச்சிக்காக வார்த்தைகளை கேட்டு சத்தியத்துக்கு உபதேசத்துக்கு ஒப்பு கொடுத்து சைனால நீங்க போனீங்கன்னா இப்படி சர்ச்சஸ் கிடையாது பைபிளே வேற கம்யூனிச பைபிள் அப்படித்தான் எழுதி வச்சிருக்கான் அந்த சர்ச்சுகளுக்கு ஒருத்தர் அவரை கூப்பிட்டாங்க அந்த இவரு போனாரு இவருக்கு அவங்களை தெரியாது அவருக்கு இவங்களை தெரியாது இவர் போய் இறங்கிட்டாரு இறங்கினேன் ஸ் போட்டுக்கீங்க ஓகே கூப்பிட்டு போயிட்டான் போனா போனா போனா போனா போயிட்டே இருக்கான் ஒரு வண்டியில ஏற்றி இவருக்கு ஒரு டயத்துக்கு பிறகு பயம் வந்து போச்சு இது எங்க கொண்டு போய் நம்ம சேர்க்க போறோம் அவன் பாசம் நம்ம பாசம் தெரியல எப்படி மாட்டிட்டவன் கடைசியில போனா ஒரு கிராமத்துக்குள்ள போய் அங்க மின்மின் சின்ன சின்ன லைட்டை வச்சுக்கிட்டு ஒரு ரூம்ல உட்காந்துருந்தாங்களாம் அங்க கொண்டு போய் விட்டாங்களாம் அதுக்கு பிறகுதான் பார்த்தா ஓஹோ அண்டர் சர்ச் யாருக்கும் தெரியாம உபதேசங்களை கேட்கறதுக்கு ஜனங்கள் நினைச்சாங்க நமக்கு பாருங்க எல்லா வசதியும் பாதி கிடைக்குது உன்னுடைய செல்வம் உனக்கு வலையாய் மாறக்கூடாது சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி இரண்டு அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வளையுமா இருக்க கடவுள் வலை செல்வ பிரியனா மாறிட்டேன்னா உன்னுடைய செல்வமே உனக்கு நெட்டா மாறிடும் வலையா மாறிடும் நீதிமொழிகள் பதிமூணு ஏழு ஒரு நிமிஷம் உன்னுடைய ஜீவியும் உன்னுடைய செல்வம் உனக்கு வலை வலைன்னா தெரியும் தானே வலையில போய் சிக்கிட்டேன்னா முடிஞ்சு போச்சு பணத்தைப் பெருக்கணும் பிசினஸ் இருக்கணும் அதை இதைப் இருக்கணும் வட்டி வாங்குறது வட்டி வாங்கி அங்க போடுறது இங்க போடுறது அந்த பிசினஸ் இந்த பிசினஸ்ங்கிறது அங்க எங்க போய் என்னத்தி யாரும் உன்னை பண்ணி டெவலப் ஆயிடணும்னு பாக்குறான் ஒரு சிலருக்கு ஒண்ணுமே இருக்காதுங்க அவன் போடுற சீனை பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் ஒரு சிலருக்கு எல்லாம் உண்டு ஆனா ரொம்ப அமைதியா இருப்பாங்க நீங்க எப்படின்னு பாருங்களேன் நீதிமொழிகள் பதிமூணு ஒன்றும் இல்லாதிருக்க தன்னை செல்வ செல்வானாக பாராட்டுகிறவனும் உண்டு ஒண்ணுமே இல்ல அவர் இறங்கினாக பாராட்டுகிறவனும் உண்டு மிகுந்த செல்வம் இருக்கும் ஆனா அவனை பார்த்தா அமைதியா வந்துட்டு போயிட்டே இருப்பான் ஒன்னும் பேச மாட்டான் ஒன்னும் பேச நான் இப்ப கேரளா போயிருக்கும் போது நான் அன்னைக்கு ஒரு சபையில புதுசா பில்டிங் கட்டணும் இடிக்கூடாது பழைய பில்டிங் இருக்க வேண்டும் இது ஏசி காலத்துல இருந்ததானு அது அங்கனையே தான் இருக்கணும் புதுசா கெட்ட கெட்டுவதற்கு அனுமதி இல்லை வேண்டாம் அங்கனை வேண்டாடு கடைசியில விசாரிச்சு பார்த்தா அந்த லெட்டர்ல போய் ரொம்ப லெட்டரையும் வாங்கிட்டு ஒரு பதினஞ்சு காணிக்க மாட்டான் இவன் வந்து இந்த பத்து பேரும் கூடி சேர்ந்து எதை கெடுக்கிறான் கத்தோடைய வீட டெவலப் பண்ணி ஊழியத்தில் வெளியெல்லாம் ஜனங்க நிக்கிறாங்க உள்ள உட்காருக்கு ஒரு காலை எக்ஸ்டன்ட் பண்றதுக்கு இவன் போய் ஆர் மாதிரி என்ன செய்யறான் லெட்டர் கொடுத்துட்டான் ஒரு நல்ல விசுவாசியோ இல்ல விட்டா ஊழியத்தில் வளர்ச்சி உள்ளவனோ இதை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றவனோ இருந்தா பரவாயில்ல எப்படி இருக்கும் எப்படி இருக்க கூடாது அதனால சொல்லி இருக்கிறது செல்வம் ஒண்ணுமே இல்லாத இருந்து இவங்க நடக்கிற நடையும் பார்த்தா உடுக்கிற உடையும் பார்த்தா எப்படி இருக்கும் செல்வ வானங்களாய் பாராட்டுவார்கள் ஆனா மிகுந்த செல்வம் இருக்கு அவன் எப்படி வந்துட்டு போவா அமைதியா லட்சக்கணக்கில் காணிக்க கொடுக்கற ஆளுகள்லாம் பாத்தீங்கன்னா அமைதியா வந்துட்டு போய்கிட்டே இருந்தான் ஒண்ணுமே தெரியாது கொடுக்கிற காணிக்க அமைதியாக போய்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர்லாம் இருக்காங்க கம்பெனியை வித்து அப்படியே போயிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து திருப்பி கொடுத்து ஒரே விசுவாசி எழுபத்தி லட்சம் ஏன் கொடுத்தாரு பெருமைக்கு சொல்லல அவரை உயர்த்ததுக்கு சொல்லல எப்படி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வருவாரு பத்து லட்சார் நாற்பது லட்சார் இருபது லட்சம் கொடுப்பார் கொடுத்துக்கிட்டே இருக்கான் எப்படியாவது கத்தோட வேலை நடக்கணும் கொடுக்க மாட்டாரு தெரியாத மாதிரி போயிட்டே இருப்பாங்க என்ன நீ ஊழித்து விட்டு போயிருப்பேட்டவனு இருக்கிறான் முப்பதே ரூபா என் கண்ணில் இருந்து அது போகவே மாட்டேன் எத்தனையோ தரிசனங்கள் மறந்து போச்சு ஆவிக்குரிய தரிசனங்கள் கூட மறந்துருச்சு இந்த தரிசனம் மறக்கவே இல்லை நிதர்சனம் பழைய விசுவாசி ஒரு இருபது ரூபாயும் பத்து ரூபாயும் தாம்பளத்தில் வச்சு விரிச்சு கொடுக்கற மாதிரி இப்படி விரிச்சு கொடுத்து அதை நான் வாங்க கை நிட்டு அதை டபக்குன்னு கையில நிப்பாட்டி வச்சுட்டான் கொடுக்காம நீங்க ஒன்னும் போக மாட்டீங்களே அப்படின்னா என்ன வார்த்தை அப்பா சரி என்ன என்ன பண்றது இந்த வேஷம் போட்டாச்சே குறைச்சிதான் ஆகணும் உயிரோடு இருக்கிறார் விசுவாசிக்கிறேன் யா அவரு உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்களே வச்சுக்கோங்க ஏன் அது முதலே உனக்கு தெரியாதாங்க இவளத்துக்கும் அவரு பிள்ளை ஊழியத்துல இருக்கா இப்ப இல்ல அதுக்கு பிறகு நான் அண்ட ஒரு சீட்டை இழுத்தாரு வா வெளியு அப்ப அவங்க பொண்ணு ஊழியத்தில இருந்துச்சு அதுக்கு பிறகு பார்த்தார் கத்தர் ஹம் ஊழியத்தின் இல்லாதவன் எடுத்து இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா யாரையாவது வருத்தத்தை அனுபவத்தை ஜாஸ்தியா பேசுறேன் செல்வம் நீதிமொழிகள் பத்து நாலு சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் செல்வம் வரணும்னா நீ வந்து சுறுசுறுப்பாரு நீ பாஸ் பிரி ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திர இன்பமாயிருக்கும் செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது அவளைதான் செல்வம் வந்துட்டு தூக்கம் வராது செல்வங்கள் என்ன செய்ய மாட்டாங்க தூக்கம் வராது கதவை நைட்ல இவனா தட்டித்தானா இவனுக்கு அவன் வந்து திருடுறதுக்குள்ள இவன் ஹார்ட் அட்டாக்ல போயிடுவான் செல்வம் ஒன்னையும் என்ன செய்யாது தூங்க விடாது கூட்டத்தில் இருந்தாலும் வீட்டை பத்தி நினைப்பு வரும் கதவை கூட்டிட்டு வந்தானோ இல்லையோ பையன் கையில ஜாவி கூட்டிட்டு வந்தோமே என்ன பண்ணானோ யாராவது உள்ள நுழைஞ்சிருவானோ தூங்க வராது தேவ சமூகம் கூட உனக்கு இன்பமா இருக்காது பிரசங்கி ஆறாம் அதிகாரம் ரெண்டாவசனம் அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார் அவன் என்ன இச்சித்தாலும் குறைவில்லாமல் ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை எப்படி அவனுக்கு செல்வம் பணம் எல்லா வசதியும் கொடுத்துட்டு கடைசியில அவனை அனுபவிக்க விடுறது இல்லை கொடிஸ்வரன மாத்திட்டு கடைசில கோதுமையை சாப்பிட வச்சிருந்தாரு பாத்தீங்களா அப்படிதான எல்லா வசதியும் கொடுத்துருவாரு அவனுக்கு சாப்பிட முடியாது சாப்பிட்டா என்னது கொலஸ்ட்ரால் சால்ட்டு சுகரு டயபட்டிஸ் அப்ப என்ன பண்றது போ கேழ்வரகு மட்டும் சாப்பிடு கோதுமை மட்டும் சாப்பிடு மூணு நேரமும் அதையே சாப்பிடு உப்பு இல்லாமல் சாப்பிடு உரைப்பில்லாமல் சாப்பிடு எண்ணெய் சேர்க்காது அப்படிதானே சரி அது கோடீஸ்வரனுக்கு வருது நமக்கு ஏன் வருது நீ உன்ன போட்டு குழப்புற மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டே இருக்குற ஒரு புக் படிச்சேன் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு புக் அதுல சொல்லி இருக்கு மன உளைச்சல் தான் டயபெட்டிஸுக்கு மெயின் காரணம் இன்சுலின் சுரக்கிறது நின்று போய் சுகர் ஆயிடுவான் கவலை அவன் இருதயத்தை ஒடுக்கொண்டு பைபிள் சொல்லுது எல்லாம் கொடுத்துட்டு அதை அனுபவிக்கும் சக்தி அவனுக்கு என்ன செய்யல கொடுக்கல எப்படி இருக்கும் ஒரு கிளிப்பிங் ஒரு கார்ல முன்னால கண்ணாடிக்கு முன்னால என்ன இருக்கு கண்ணாடிக்கு உள்ள பழம் இருக்கு வெளிய குரங்கு நிக்குது அது போட்டு அந்த கண்ணாடிய போட்டு பரண்டி எழுத்து என்னெல்லாமோ ட்ரைவ் எப்படி டிரைவ் பண்ண அது உள்ள இருக்கு அதே மாதிரிதான் கத்தர் உன் கண்ணுக்கு கொடுத்துட்டு கை கெட்ட வச்சுட்டு வாய் கேட்ட விடாம இது போக வெளிப்படுத்தல் பதினெட்டு ஏழில் பார்க்கும் பொழுது செல்வத்தினுடைய பிரதிபலன் என்ன அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ சிறுக்காய் வாழ்ந்தவளவளோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள் எப்படி செல்வ பெருக்காய் அவள் எப்படி வாழ்ந்தாலோ அந்த அளவுக்கு அவளுக்கு எதை கொடுங்க வியாதியையும் துக்கத்தையும் கொடுங்கள் இப்படி ஒரு செல்வம் வேணுமா சொல்லுங்க இப்படி ஒரு செல்வம் தேவையா செல்வ பெருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அந்த அளவுக்கு அவளுக்கு வாதையை கொடுங்க அந்த அளவு எதையும் கொடுங்க துக்கத்தையும் கொடுங்க தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வேண்டாம் ஏசு நமக்காக தருத்தராய் மாறினார் கத்தர் கொடுத்தது போதும் கொடுக்கிற தெய்வம் உனக்கு தேவை எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பார் வசதி கொடுப்பார் வாய்ப்பு கொடுப்பார் மேன்மை கொடுப்பார் மகிமை கொடுப்பார் எல்லாம் கொடுப்பார் கடைசியாக பனிரெண்டாவது நமக்கு தேவை திமுத்தியும் மூன்று நான்கு துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களும் தேவ பிரியராயிரமல் சுகபோக பிரியராயும் தேவ பிரியர் இனி கடைசி காலங்களில் ஜனங்கள் தேவ பிரியராய் மாறணும் இதுவரைக்கும் சொன்னது வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இது ஒண்ணுதான் பாசிட்டிவ் பனிரெண்டாவது நாம எல்லாரும் யாரா மாறணும் தேவ பிரியராய் மாறணும் ஆனா அந்த வசனம் சொல்லுகிறது இவர்கள் தேவ பிரியராயிராமல் எப்படி இருப்பார்கள் சுகபோக பிரியராய் இருப்பார்கள் இருக்கு அப்ப நாம தேவ பிரியரா மாறணும் நம்முடைய நோக்கம் எப்பொழுது நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியும் ஓடிக்கிட்டே இருக்கு நீங்கள் விரும்புகிறேன் கத்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான் கல்யாணமே கட்ட கூடாதா அப்படி அல்ல நீ வந்து இந்த உலக வாழ்க்கையில உன்னுடைய விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் பெற்றான் என்ன சாட்சி கிடைச்சது அவன் எடுத்துக் கொள்ளப்படுறதுனால இந்த உலக ஓட்டம் உனக்கு முடியறதுக்கு முன்பாக எனக்கு முடியறதுக்கு முன்பாக நமக்கு ஒரு சாட்சி வேணும் என்னது தேவனுக்கு பிரியர்கள் அதான் முக்கியம் அடுத்த வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் விசுவாசம் இல்லைன்னா நீ தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது ஒருவன் தேவ பிரியனா இருக்கணும்னா கத்தரை மாத்திர நேசிக்கணும் ரெண்டாவது அவன் தேவ பிரியனா இருக்கணும்னா நம்முடைய ஓட்டம் முடிகிறதுக்குள்ள நாம் சாட்சி உள்ளவர்களாக ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்கணும் அவன் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே தேவனுக்கு பிரியமான ஒன்று சாட்சி பார்த்தான் மூன்றாவது நம்முடைய ஜீவத்தில் விசுவாசம் தேவை கொலோசியர் மூன்று இருபது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்படியுங்கள் கீழ்படியாதவன் பெற்றோருக்கு கீழ்படியாதவன் கத்தருக்கு பிரியமானவன் சொல்ல முடியாது ஆண்டவருக்குள்ள வந்துட்ட பிறகு உனக்கு ரொம்ப முக்கியம் அது பூரணத்தினுடைய முதல் படி ரோமர் எட்டு எட்டு மாசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள் நாம் தேவனுக்கு பிரியர்களாய் மாற வேண்டும் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நான் வேண்டுகிறேன் நீ கத்தற்கு பிரியமானவனா மாறணும் தாவித கத்தர்க்கு பிரியமானவனாய் மாறினான் என்ன செய்யும் நூத்தி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் பத்தாம் வசனம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் அவனுக்கு பிரியமான வாழ்றதுக்கு எனக்கு சொல்லித்தாங்க சங்கீதம் நாற்பது எட்டு நாப்பதாம் சங்கீதம் எட்டாம் வசனம் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் விரும்புகிறேன் எல்லாரும் கண்களை மூடுவோம் நம்ம டைம் மூடி இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் தான் நமக்கு இந்த டைம் இதை நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும் எல்லாரும் கண்களை மூடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் முடிந்தா முழங்கால் போடுங்க செல்வ பிரியர்களாய் நாம் வாழ்ந்தது தவறு கத்த நமக்கு தேவையான செல்வத்தை தவறுவார் செல்வத்தை நீங்க தவறா கையாள கூடாது செல்வம் கொடுத்தது இல்லை தேவன் கணக்கு கேட்பார் ஆஸ்தியை பிரித்து கொண்டு போனதானே அந்த இளைய குமாரன் அதை அழித்ததுக்கு கத்தர் அவனை ஒன்றுமில்ல அமலாக்கி விட்டார் அதனால கத்தர் நமக்கு வீடு தருவார் நமக்கு தேவைகளை தருவார் நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னார் ஆனா அந்த செல்வம் உனக்கு ஒரு வலையாய் மாற அந்த செல்வம் உனக்கு ஒரு வாதையாய் மாற அந்த செல்வம் உனக்கு ஒரு துக்கமாய் மாற வேண்டாம் எல்லாடுவான் என்ற தலைப்பில் நாம் பார்த்த சுத்தி இருப்பினுடைய கடைசி பகுதி பேச சரியான பயன்படுத்திக் கொள்வோம் கத்தர் உன்னே தனக்கு பிரியமானவனாய் மாற்ற விரும்புகிறார் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளோ நான் மாம்சத்துக்கு உட்பட்டால் உமக்கு பிரியமா இருக்க முடியாது நான் கீழ்படியாதவனாய் இருந்தால் உமக்கு பிரியமா இருக்க முடியாது உலகத்தை நேசித்தால் நாம் உனக்கு பிரியமா இருக்க முடியாது நான் எடுத்துக் முன்னே இல்லாவிட்டால் இந்த ஓட்டத்தை முடிக்கும் முன்பாக உமக்கு பிரியமா இருக்க நான் வாஞ்சிக்கிறேன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரியமான அந்த விசுவாசத்தை உடையவனா என்னை மாற்றும் நான் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் வேத வசனமாக எடுத்து வேத வசனத்தில் எடுத்து சொன்ன இந்த காரியங்களை நீங்கள் ஒரு அறிக்கையாக தேவனுடைய சமூகத்தில் சமர்ப்பியுங்கள் கொஞ்ச நேரம் சரியா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கத்திர நமக்கு கிருப கொடுத்துருவார் ஓ நாம் பதினோரு விதமான பெரியர்களிலிருந்து விடுதலைப்பட்டு ஓ தேவனுக்கு மாத்திரம் பெரிய நான் மாறலாம் கதாவை நான் செல்வ பிரியனாய் இருந்தது எனக்கு மன்னியும் ஆண்டவரே பொருளாசை உள்ளவனாய் மாறினது மன்னியும் ஆண்டவரே ஆமேன் வீடு நிலங்கள் மேலே என்னுடைய கவனத்தை திருப்பி நான் தெய்வீகத்தை இழந்து போன இடங்களை எனக்கு மன்னி மாண்டவரே இன்றையிலிருந்து நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அடிப்படையில் என்னை தாழ்த்துகிறேன் ஆமா தேவனோடு ஒப்புறவாகிக் கொள்ளுங்கள் உங்களுடைய மனதுல எதெல்லாம் கத்துடைய ஆவியானோர் உணர்த்துகிறாரோ அந்த இளையகுமாருடைய சுபாவமோ ஓ அந்த யாக்கோவின் சுபாபமோ அந்த நேபகாச்சாரின் சுபாவமோ ஓ எதுவா இருந்தாலும் கத்திரை சமூகத்திலே ஆண்டவரே நான் தற்பரியனா இருந்தது பணப்பிரியனா இருந்தது சுகபோக பிரியனா இருந்தது மனுஷப் பிரியராயிருந்தது இரத்த பிரியராயிருந்தது நித்திரை பிரியராயிருந்தது மதுபான பிரியனா இருந்தது வாது பிரியனா இருந்தது போஜன பிரியனா இருந்தது சிற்றின்ப பிரியனா இருந்தது ஆண்டவரே செல்வ பிரியனா இருந்தேன் எல்லாம் மன்னியம் ஆண்டவரே ஓ நான் உமக்கு மாத்திர பிரியமாய் வாழ விரும்புகிறேன் பாவத்தை நேசிக்க நான் பாவம் செய்யாதவர் பாவம் அறியாதவர் பெற்றுக் கொள்வோம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கிருமை தாரம் உமக்கு பெரியமானதை செய்ய நான் விரும்புகிற எத்தனை பேர் வாஞ்சுகிறீர்கள் ஏன் இந்த உலகத்தில் குடும்பத்தோடு வாழ்ந்தவன் அவனுக்கு குமாரர் குமாரத்துகள் உண்டு மனைவி பிள்ளைகள் உண்டு வேலைகள் உண்டு தொழில் உண்டு ஆஹ் இன்னும் பல அனுபவங்கள் அவனுக்கு உண்டு ஆனால் இவைகளுக்கு மத்தியில கத்தரோடு நடந்து கத்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் நீ உனக்கும் குடும்பம் உண்டு உலகத்தில் பல பாடங்கள் உண்டு இவைகளுக்கு மத்தியிலே கத்தர்கள் சஞ்சரிக்க முடியப்படும் முன்பாக கத்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றே ஆக வேண்டும் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லுவார் தன்னை மாத்திரம் பிரியப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அது நம்மால முடியாது அது தேவனால் அபிஷேகத்தினால் முடியும் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள் பிரியமானதை செய்யக்கூடிய அபிஷேகத்தினால் நிறப்போதை செய்யக்கூடிய அபிஷேகத்தினால் நிறப்போ குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்று குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்று tirusitam <Sanalyst> padie parisuttam taru tirusitam padie parisuttam taru guru sitam saidal parisuttam yandre guru sitam saidal <Sanalyst> parisuttam yandre tirusitam padie parisuttam hallelujah tirusitam padie parisuttam taru gur sitam seidhal parisutham endre guru sitam seidhal parisutham endre thirum sitam padiye parisutham karam thirum sitam padiye parisutham karam guru sitam seidhal parisutham endre guru sitam seidhal parisutham endre thirum sitam padiye parisutham karam thirum sitam கத்தர்ந்த நாட்கள் தொடர்ச்சி ஆதி உண்டு ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஜோ